வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை மாதம் ஆறாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாந்துக்கும் இடையே எடின்பெரோ ஒப்பந்தம் கையெழுத்தாகியது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு டாலர் அமெரிக்காவின் நாணயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரெஞ்சு வேதியியலாளர் லூயி பாஸ்டர் தான் கண்டுபிடித்த தடுப்பூசி மருந்தை வெறி நாய் ஒன்றினால் கடிபட்ட ஒன்பது வயது சிறுவனான ஜோசப் மைசிடர் என்பவரிடம் வெற்றிகரமாக சோதனை செய்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் முதலாவது இந்திய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனின் ட்ரிஜிபிள் ஆர் முப்பத்தி நான்கு என்ற விமானம் நியூயார்க் நகரை அடைந்தது அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்த முதலாவது விமான பயணமாக இது அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிங்கப்பூரின் தமிழ் நாளிதழ் தமிழ் முரசு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெர்மனியில் இருந்த கடைசி யூத தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் கனெக்டிகட்டில் நாடக அரங்கம் ஒன்றில் இடம்பெற்ற பெரும் தீயில் சிக்கிய நூற்றி அறுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் ஏகே நாற்பத்தி துப்பாக்கிகளை தயாரிக்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சிங்களம் இலங்கையின் அதிகாரப்பூர்வ மொழியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இலங்கை பிரதமர் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்காவை கொலை செய்த குற்றத்திற்காக சோமராம தேரர் என்ற பௌத்த துறவி தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இருந்து பிரிட்டனிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அந்த நாடு குடியரசு நாடாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொமரோஸ் பிரான்சிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வட எண்ணெய் அகழ்வு நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் நூற்றி அறுபத்தி ஏழு தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தோ சீன போரின் போது மூடப்பட்ட சிக்கிமையும் திபெத்தையும் இணைக்கும் நாத்துலா பாலம் மீண்டும் திறக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பரிதிமார் கலைஞர் தமிழறிஞர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சியாமா பிரசாத் முகர்ஜி மேற்கு வங்க அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எம் பாலமுரளி கிருஷ்ணா கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூ கணேசலிங்கம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஆர் சண்முகம் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஜார்ஜ் வாக்கர் போஷ் அமெரிக்காவின் நாற்பத்தி மூன்றாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சில்வெஸ்டர் சாலன் அமெரிக்க நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிகிதா துக்ரல் இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரன்வீர் சிங் இந்திய நடிகர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினான்காம் ஆண்டு மான்சிங் ராஜ்புத் அரசரிவர் இவர் ஆயிரத்தி ஆண்டு தாமஸ் மூன்றோ சென்னை மாகாண ஆளுநர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜார்ஜ் ஓம் ஜெர்மன் இயற்பியலாளர் கணிதவியலாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு மௌனி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெகஜீவன் ரான் ஜெகஜீவன் ராம் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திருபாய் அம்பானி இந்திய தொழிலதிபர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கார்த்திகேசு சிவத்தம்பி ஈழத்து தமிழறிஞர் இவர் இந்நாளின் சிறப்புகள் கொமரோஸ் மலாவி ஆகிய நாடுகளின் விடுதலை நாள் இன்று பெரு நாட்டில் ஆசிரியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை